அவர்கள் தச்சு வேலை தெரிந்த ஊழியர் ஒருவர் இருக்கிறார் என்று ஒரு பெண்மணி நபிசலாக அலி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் அதற்கு நபிசலாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் நீ விரும்பினால் செய்து தாயின்றனர் அப்பெண் மேடை செய்து கொடுத்தார்